வணக்கம் பிப்ரவரி 22 இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் போது அறிவுக்கு வியலுக்காக கத்ரம்கோட்டை கருப்பையா நேற்றடி கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு அலுவலங்க அலுவலகங்களுக்கு இடையில் பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்பளவில் குறுங்காடுகள் சத்தீஸ்கட் மாநிலத்தில் உள்ள ராய்பூர் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு நடைபெற உள்ள இடம் இலங்கை மூன்று உலக தேங்காய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது நான்கு தைபான் நாட்டின் முதல் முறையாக அந்நாட்டு உள்நாட்டு கண்காணிப்பிற்காக என்ற செயற்கைக்கோளை விண்ணில் விண்ணுக்கு செலுத்தியுள்ளது ஐந்து சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த சர்வதேச அமைப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான தகவல் உரிமை தகவல் உரிமைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் பற்றிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் பிபிஐ குறியீட்டின்படி ஆசிய கண்டத்தின் பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளவர் யார் மூன்று நியாயமான சந்தை நடத்தைகள் பற்றி ஆராய்வதற்காக செபாய் எஸ்இபிஐ செபாய் அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் நான்கு தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஐந்து இந்தியாவின் முதலாவது ஊரக விளையாட்டுப் போட்டி எங்கு தொடங்கியது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி